அவர்கள் நீங்கள் அறிந்து கொண்ட நடைமுறைக்கு மாற்றமாக எங்களிடம் ஏதேனும் காண்கிறீர்களா என்று கேட்கப்பட்டது நீங்கள் வரிசைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்வதில்லை என்பதை தவிர வேறு எந்த தவறையும் உங்களிடம் நான் காணவில்லை என்று அனஸ்வதி அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள்